முன்னூற்றி இருபத்தி இரண்டு உம்முசலமாரியில் அவர்கள் கூறியதாவது நான் நபிசல்லும் அலைகி வசல்லம் அவர்களுடன் ஒரு போர்வையை போர்த்தி படுத்துக் எனக்கு மாத விடா ஏற்பட்டு காலத்தில் அணியின் துணியை எடுப்பதற்காக நபி சொல்லாஹும் அலஹிவ செல்லம் அவர்களுக்கு தெரியாதவாறு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து அதை அணிந்து கொண்டேன் உனக்கு மாதவிடா ஏற்பட்டு என்று நபி சொல்லாஹும் அலைஹிவ செல்லம் அவர்கள் கேட்டார்கள் நான் ஆம் என்று சொன்னேன் ஆயினும் அவர்கள் என்னை தம் அருகில் அழைத்தார்கள் நான் அவர்களோடு போர்வைக்குள் படுத்துக் கொண்டேன் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நோங்கு நோட்டிற்கும் போது என்னை முத்தமிடுவார்கள் நானும் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் ஒரே பாத்திரத்திலிருந்து தண்ணீர் முண்டு